जननी सर्वमंगला ம் காந்தோோ மாதோயங்கே கஜரானூயம் விபுர்வேத பாரை सरस्वती வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டுயூத்திரம் ஷீஷங்காஷியம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியம் அமத் குத்தனே மாதே ஷா ேவ மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதைய சம்பிராயோ வம்ச ஷிபியோ மஹோ குருப்பலவரோவீ ீஹரிம் பரமானம் உபேஷ்டரம் வரலோகன காரணம் தம் நம்மாவது மௌனா ஆசனம் மூலபந்தேசியம் திருக்ஸிதினமனம் பிரார்த்த ஆனம் சிச்ச மோயோய மு <fundamental thought> <illusion of> <talk themselves> வேதாந்த சாஸ்திர சாரத்தை உபதேசம் செய்து பிராரப்த கர்மத்தை பற்றி சிறிது விசாரமும் செய்த பிறகு நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஸ்லோகங்களிலே உபதேசிக்கிறார் பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தை சற்று விரித்து பதினைந்து அங்கங்களுடையது என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த பதினைந்து அங்கங்கள் சொன்னாலும் இந்த 15 அங்கங்களும் வேறொன்றும் அல்ல பிரம்மத்தையே தியானம் பண்ணுறதத்தான் எல்லாத்துலேயும் கொண்டு வர போகிற பதினைந்து அங்கங்கள் சொன்னாலும் பதினைந்து அங்கங்களை அவர் சொல்லுகிற விதம் எல்லாமே பிரம்ம சிந்தனம்தான் வேறு ஒன்றும் இல்லை நடந்தாலும் உக்காந்தாலும் என்ன காரியம் பண்ணினாலும் ஆழமான மனசு அண்டர் கரண்ட்டுங்கிறாங்களே ஆழமான மனசு பிரம்ம சிந்தனையிலே இருக்கட்டும்ங்கிறத தாத்பரியம் ஆனாலும் நம்ம அந்த அர்த்தங்களை எல்லாம் பார்க்குறோம் யமசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் யமகான்னு சொன்னால் விளக்க வேண்டியவை நியமகான்னு சொன்னால் செய்ய வேண்டியவை இந்த யமகாங்கிறது விளக்க வேண்டியதில் அஞ்சு அம்சம் இருக்குது பதஞ்சலி யோக சூத்திரப்படி அதுலேயும் இன்னும் அஞ்செல்லாம் சேர்த்து பத்தெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க அதில் இந்த யோக சிஹோபனிஷத் யோகோபனிஷத் அப்படின்லாம் சில உபனிஷத் புஸ்தகங்கள்லாம் இருக்கு அதுல எல்லாம் இதை பற்றி விரிவாக நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள் நம்ம அதை அதிகமாக இப்போ இந்த பற்றி அதில் இருக்குங்கிற தகவலை தான் சொல்கிறேன் இந்த யமஹால வந்து முதல்ல சொன்னது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம் அஹிம்சா சொன்னா அஹிம்சா சொன்னா ஹிம்ச பண்ணக்கூடாதுங்கிறது தாற்பயம் ந ஹிம்சா அஹிம்சா ஹிம்ச பண்ணக்கூடாது மனதாலையும் வார்த்தையாலையும் உடம்பாலையும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது இன்னா செய்யாமை கொல்லாமை எல்லாம் இந்த திருக்குறளில் இருக்கு இல்லையா தமிழில் இதுக்கு பேரே கொல்லாமை தான் அஹிம்சாங்கிறதுக்கு கொல்லாமை மனசினாலையும் சில பேரை கொல்லலாம் நம்ம கொள்ளுறது அவங்களுக்கு தெரியாது நமக்கு மாத்திரம் தான் தெரியும் வார்த்தையால் கொல்லாதே அப்படிங்கிறாங்க அப்புறம் அடித்து கொல்லை பண்ணுறதுங்கிறது வேறே இருக்குது கத்தினால் குத்துறது துப்பாக்கினால் சுடுறது ஆ இது பண்ணக்கூடாது தியானம் பண்ணுறவனுக்கு முதல் கண்டிஷன் பதஞ்சலி சொல்கிறது யாரையும் ஹிம்ச பண்ணக்கூடாது நஹிம்சியாத் சர்வாணி பூதானி என்று சாஸ்திரத்தில் சொல்றது உண்டு அடிக்கடி எந்த பிராணி சர்வ பூத்தானி எந்த உயிரையும் துன்புறுத்தாம புண்ணியம் பண்ணு அப்படிங்கிற மனு தர்மம் சனி சஞ்சிநூத் வல்மீகமிவ புத்திகரலோக்கே சஹாத்தம் சர்வூதான் நியபீடைய இது அஹிம்சை அஹிம்சை அஹிம்சக்கூடாதுன்னு அதே மாதிரி சத்தியங்கிற போது சத்தியம் கூடாதுன்னு அர்த்தம் விடக்கூடாது பொய்பேசக்கூடாது உண்மை பேசறதை விட ரொம்ப முக்கியம் பொய்பேசாமல் இருக்கிறது நம்ம பேச்சில் எந்த காரணத்தை கொண்டும் பொய் கலக்கக்கூடாது ஆக வேதத்தில் அடிக்கடி சொல்ற வார்த்தை ருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமிபத்தியே சத்தியம் பிரபத்தியே இந்த ரிதம் சத்தியம்ங்கிறது அடிக்கடி வரும் சாஸ்திரத்தில் வரும் சாப்பிட்ற போதே ரிதம் சத்தியம் நினைக்க சொல்லியிருக்கு சாஸ்திரம் அதாவது நான் எது சொல்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்கணும் அதை சரியாக கடைப்பிடிக்கணும் அது வந்து சத்தியம் சரியாக புரிஞ்சிக்கிறதும் அதை சரியாக கடைபிடிக்கிறதும் கஷடரை கற்க அதற்குத்தக நிற்க கஷடரை கற்க ரித்தம் அதற்குத்தக நிற்க சத்தியம் அ சத்தியம் எதுக்கு சொல்ல வரோம்னா சத்தியம் வத வேதமே சொல்லுகிறது பொய் பேசக்கூடாது அதனால்தான் திருவள்ளுவரும் வாய்மைன்னு பேர் வச்சார் ஆனால் நிறைய சொல்கிற போது என்ன சொன்னார் பொய்யாமைன்னு சொன்னார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று இதுக்கெல்லாம் நிறைய யோகசாஸ்திரத்தை நிறைய சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் பொய்யே பேசாமல் இருந்தானே ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் பலிக்குமா நடக்குமா அப்படி சொல்கிறார் ஹிம்சையே பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா அது சொல்கிறத நம்ம பரீட்சை பண்ண முடியாது நமக்கு கொசு கடிக்காமல் இருந்தாலே போகும் எந்த உயிரினமும் நம்மளை ஹிம்சை பண்ணாதான் நாமையா ஹிம்சையே பண்ணாமல் இருந்து பழகினோமானால் நம்ம எந்த உயிரும் ஹிம்சை பண்ணாது எந்த பிராணியும் சிங்கமோ புரியோ கரடியோ பாம்போ தேடோ எல்லா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரத்தில் எப்படி இருக்குது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பலன் இல்லை அதை கடைப்பிடிக்கிறது தியானந்தான் நமக்கு முக்கியமான பலன் அந்த முக்கியமான செயல் இதெல்லாம் அவாந்தர பலன் தியானம் சமாதி தான் முக்கியமாக நமக்கு இதெல்லாம் அவாந்தரம் பைப்ராடக்டு ஆக பொய் பேசக்கூடாது இது எதில் வருகிறது யமத்தில் வருகிறது தமிழில் யமம்போ சம்ஸ்கிருதத்துல யமஹா யமஹா சொன்னா திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் விளக்க வேண்டியவைகள்னு இந்த இடத்துல அர்த்தம் அவரும் யம என்ன பண்றார் இந்த ஜீவனை சரீரத்திலிருந்து விளக்குறார் அவ்வளவுதான் சரீரத்தில இருந்து ஜீவனை விளக்கி விடுறார் சரீரத்தோட கூடின ஜீவனை ஸ்தூல சரீரத்தில இருந்து நீக்கிறார் அதனாலதான் அவருக்கும் யமஹான்னு பேரு அஹிம்சா சத்தியம் அடுத்தது என்னதுன்னா அஸ்தேயம் அஸ்தேயம் மற்றவங்க பொருளை அபகரிக்கூடாது திருடாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் திருவள்ளுவர் பிறர் பொருளை கவர விரும்புறதே கூடாதுன்னு சொல்லி பத்து குரல் சொல்றார் வெஹ்ஹாமைன்னு அப்புறம் கள்ளாமை வெஹ்ஹாமை கல்லாமைக்காமைதான் கள்ளாமை ஒரு குரல் இருக்க உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ஆகினால மனசில் கொஞ்சம் கூட நினைக்கிறது கூட தப்புங்கிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கழ்வேம் எனல் ஆக திருடக்கூடாது திருடினால் என்னாகும் வே தியானம் எங்கே இருக்குது திருடுறது எங்கே இருக்குது ஆக பிறர் பொருளை சுபாவமாக இருக்கும் யாராவது இன்னொருத்தர் சாமானை எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் கேட்டுட்டு தான் எடுக்கணும் இது எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது கொடுக்குறீங்களான்னு அவங்க கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது நாம் எடுக்கிறதே கூட செகண்டரி தான் ஆக கூடாது திருடக்கூடாது அபரிக்கிரகம் அபரிக்கிரகம்னா நிறைய சாமான சேர்த்து வச்சுக்க ஏகப்பட்ட சாமானை சேர்த்து வச்சு அது குழந்தைக்குன்னு சொல்லுவோம் குழந்தைக்கு பேரனுக்கு எல்லாம் சேர்த்து வைப்போம் நிறைய எனக்கு இல்லை என் பேர குழந்தைக்கு பேத்திக்கு அப்படின்னு சொன்னால் அது இது சீர்ந்தவே சீந்தாது வேண்டான்னு விடும் நம்ம ஆசை எல்லாம் இப்போ எல்லாம் உலகம் முழுக்க அதுக்கு இது பிடிக்காதுன்னு வச்சுங்க நீங்கள் வந்து பழைய அருவாமணையை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பாட்டி கொடுத்த அருவாமனை வெள்ளி அருவாமனையாகவே இருக்கட்டும் அது என்ன பண்ணுன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாம் சிம்பிளாக கட் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ மிஷின் இருக்கிற போது இது என்னத்துக்கு அருவாமல் இல்லை யார் நறுக்கி நோக்கான்னு இருக்கோம் இப்படி இப்படின்னா கைவேற வலி ஆக அதிகமாக சாமானை சேர்த்து வைக்கக்கூடாது பரிகிரகம்னு சொன்னால் உடைமை பொருள்கள் திருவள்ளுவர் சொல்லுவார் நோன்பிற்கு உண்டாகும் ஒன்று உடைமையின்மையும் வரும் மற்றது மயலாகும் பெயர்த்தும் கன்னியாசி சொல்கிற போது இதெல்லாம் சொல்கிறார் நோன்பிற்கு உண்டாகும் ஒன்று உடைமை இன்மை நிறைய பொருள் வச்சுக்கக்கூடாது அபரிக்கிரகம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பிரம்மச்சரியம் பாலுணர்ச்சியினால் தூண்டப்பட்டு செயல் புரியக்கூடாது எல்லாம் கூடாதுங்கிறதுல தாற்பயம் ஹிம்ச பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது பிறர் பொருளை கவரக்கூடாது அப்புறம் அடுத்தது பொருள் மிக வைத்து கொள்ளக்கூடாது வச்சிருந்தா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே டைம் போயிடும் அதை இது பண்ணும் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலே அது மடித்து வைக்கணும் அதுக்கு ஒரு பை வைக்கணும் அதனால் வந்து பிக்ஷா பாத்திரம் கூட வச்சுக்காமல் கரைதள பிக்ஷா ஸ்தருதல வாசகான்னு கை இப்படி இது பண்ணால் இந்த தத்தாத்திரேய ஸ்தோத்திரத்தில் வருது பிக்ஷாட்டனம் கிருஹே கிராமே பாத்திரம் ஹேமமயம் கரே நானா சுவாதமதி பிக்ஷா தத்தாத்திரேய நமோஸ்துதே அந்த தத்தாத்திரேயர் அந்த ஸ்லோகத்தில் விட்டு வருது அவர் போறாராம் தத்தாத்திரேயர் வீடு கிராமத்தில் போறாராம் விக்ஷாடனம் கிரகே கிராமே கிராமே கிருஹே பிக்ஷாடனம் பண்ணுறாராம் பாத்திரம் ஹேமமயம் கரே அந்த கை வந்து தங்கம் மாதிரி இருக்கான் ஹேமமயம் கரேன்னா நம்ம உடனே உடனே தங்க பாத்திரத்தில் பிச்சை எடுக்கணும்னா அவ்வளவுதான் தங்க பாத்திரத்தினால தான் நீ பிச்சை எடுப்பேன்னா அப்போ தங்க தங்க பாத்திரம் கையே தங்க பாத்திரம் மாதிரி இருக்கும் பாத்திரம் ஹேமமயம் கரே அதில் இருக்கிற பிக்ஷா எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டா நானா சுவாதமயி பிக்ஷா இல்லை எல்லாம் கலந்துருக்கும் இப்படி கையை நீட்டு கேட்டுற போது அப் அப்படி ஒரு விதி இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் அதாவது தனித்தனியாக டேஸ்ட்டு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் இது ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் போடக்கூட அப்படின்னு விடுவோம் இந்த சேப்பன் கிழங்கு பொரியல்னு கொஞ்சம் போடுன்னா அது அது தனியாக போடு இது வேணும் அப்படி வேணும்னு சொல்லி தனித்தனியாக வாங்கிடுறோம் பாருங்க அப்படி கூடாதான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சாந்தான சோழன் இப்படி தான் சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க ஒரே பாத்திரத்தில் பாயசம் வடை கீடை எல்லாம் பிச்சு போட்டுடணும் தயிர் மோர் கீறு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்களா இப்போது எல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உடம்புக்கு நரிஷ் பண்ணிட்டு வாணும் ஆகையினால என்ன பண்ணுறது டேஸ்ட் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டு சரீரத்துக்கு தேவையான பலம் எல்லாம் வேண்டியதெல்லாம் கிடச்சிடும் அதில் நானா சுவாதமயி பிக்ஷா விதவிதமான ருச்சி உள்ள ஆகாரங்கள் சொல்ல வரேன் நிறைய சாமான வச்சுன்னா அதையே பிக்ஷைக்கு கூட சாமான பொருள் கூட வச்சு பாத்திரம் வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் இது கதையெல்லாம் நிறைய இருக்குது பட்டினத்தார் கதையெல்லாம் இருக்குது அங்கே ஒரு குடுமி இருக்கான்னா வேறு ஒன்றுமில்ல அவர் திருவோடு வச்சுருந்தார் அவ்வளோதான் இந்த பத்திரகிரியார் ஒரு திருவோடு வச்சுருந்தார் அவர்கிட்ட அதுவும் கிடையாது பட்டினத்தார்கிட்ட அங்கே ஒரு குடுமி இருக்கான் அந்த மேற்கு கோபுர வாசல்லாம் அவங்ககிட்ட போய் பிச்சை யாரை இவர்கிட்ட கேட்க வந்திருக்கான் பிச்சை இவரே பிச்சை வாங்குறாரு அவர்கிட்ட பிச்சை வாங்க வந்த உடனே அங்கே இருக்கான் அவன்கிட்ட போய் கிடையாரு அவர் என்னடாருன்னா அங்கே ஒரு திருவோட வச்சுன்னு இருக்கார் ஓஹோ இதைத்தான் குடும்பம் அது நாய்க்கு சோறு வேறு போட்டுன்னு இருக்கார் பிச்சம் வாங்கி சாப்பிட்றது மாத்திரம் இல்லை ஒரு நாய்க்கு வேற சோறு போடுறாரு அதை குடும்பம்னு விட்டார் அப்போ உடனே இவர் என்ன பண்ணாரா ஓஹோ குருநாதர் இப்படிதான் சொல்றாருன்னு சொல்லி இந்த ஓட்டை தூக்கி நாய் மேலே போட ஓடும் உடஞ்சது நாயும் செத்து தான் குடும்பம் போச்சு நாயை கொண்டுட்டாருன்னு நினைக்கிறாங்க குடும்பம் போறதுல தான் இங்கே தாத்பரியம் ஆக அபரிக்கிரகம் விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆன்மீக வாழ்க்கைக்கு மு முதல் வாசல் என்னன்னா வாய மூடுறதுன்னு விட்டு யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ பரிகிரகா நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது என்ன அர்த்தம்னா யோகசிய பிரதமம் துவாரம் ஆன்மீக வாழ்க்கைக்கு நுழைவாயில் முதல் வாயில் என்னதுன்னா வாங் குறைக்கிறது அப்படி சொல்லி நான் பேசியிருந்துருக்கேன் நிறைய விஷயம் இங்கே நாம் சொல்ல வேண்டியதே வேறே இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்தது என்னதுன்னா அபரிக்கிரகா அதுக்காக தான் இதை கோட் பண்ணு வாங் நிரோதா ரெண்டாவது என்னதுன்னா சாமான் நிறைய சேர்த்து வச்சுக்கூடாது இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணும் அதை தான் மனசு அதில் போகும் தியானத்துக்கு போகாது ஆக அபரிக்கிரகா நம்ம டயம் எதுக்கு கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தியானத்துக்கு கொடுக்கணுங்கிறது அவன் கொள்கை அதுக்காக வேண்டி அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுடணும் அபரிக்கிரகா அப்புறம் பிரம்மச்சரியம் புலன் வழி செல்லாமை அதுவும் கூடாது மைதுன அசமாச்சாரா அதுவும் கூடாது ஆக ஹிம்ச பண்ணக்கூடாது பொய்பேசக்கூடாது பிறர் பொருளை கவரக்கூடாது கவர விரும்பக்கூடாது கவரக்கூடாது அப்புறம் வந்து பொருள் நிறைய வச்சுக்கக்கூடாது அதாவது மற்ற இனத்தோட அதாவது இனக்கவர்ச்சினால் கவரப்படக்கூடாது மற்றொரு பாலோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது ஆக பிரம்மச்சரியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இதுக்கு பேர் யமஹான்னு பேர் இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்புறம் நியமகா காத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் இவர் இருக்கு எல்லா என்ன நீங்கள் சொன்னாலும் சரி நான் எனக்கு ஒரே மீனிங் தான் பாங்குறார் நீ யமகா சொல்லி அஞ்சு சொல்கிற பத்து சொல்கிற அதெல்லாம் எனக்கு லட்சியம் இல்லை எனக்கு ஒரே இதுதான் என்னோட விஷயம் என்னோட கவனம் ஒன்று தான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகம் பாருங்கள் சர்வம் பிரம்மேதி விஜானாத் சர்வம் பிரம்ம இத்தி விஜானாத் விசேஷ ஜ எல்லாம் பிரம்மம் என்கின்ற தெளிந்த அறிவால் அனைத்தும் பிரம்மே என்கிற தெளிந்த அறிவால் இந்திரிய கிராம சம்யமஹா ஏற்கனவே வேதாந்தம் படிக்கிறதுக்கே தமஹா வேணும்னு சொல்லியிருக்கோம் இவர் இன்னும் என்ன சொல்கிறார் எப்படி ஸ்தித பிரஜ லட்சணத்தில் புலநடக்கத்தை நன்றாக வற்புறுத்துறாரோ அது மாதிரி இந்திரிய கிராம சம்யமஹா இந்திரியம்னா இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் கிராமம்னா கூட்டம்னு அர்த்தம் கூட்டம் கூட்டம் சமூகம் சமூகங்கிறதே சமஸ்கிருதத்தில் இன்னொரு பதம் அது ஆக இந்திரிய சமூக இந்திரிய கிராமா இந்திரிய கூட்டம் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் மெய்வாய் கண் மூக்கு செவி அதை சம்யமம் பண்ணுறதாம் இந்த இந்திரியங்களெல்லாம் புலனெல அடக்கிறது அடக்கி புலனை பிரித்தே அவன் மேனியில் அன்பை வளர்த்தேன் தாய்மானவர் புரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வித்து ஆக இந்திரிய கிராம சம்யமஹா இந்திரிய கூட்டங்களை கட்டுப்படுத்துறது அதுக்கு பேர் தான் என்னது சொல்றார் அயம் யமகா இ இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது பிரத்யாகாரத்தில் வர விஷயம் இது ஆனால் இவர் என்ன பண்ணுறார் யமஹாங்கிறது என்னோட பாஷையில் யமஹான்னா இந்திரியங்களை கட்டுப்படு இந்திரியங்களை போக கண்ணு பார்க்கப்படாது காது கேட்கக்கூடாது மூக்கு முகரக்கூடாது நாக்கு சுவைக்கக்கூடாது ஆனால் அதுவும் எப்படிப்பட்டதுன்னா இது இன்னொரு கோணத்துலேயும் சொல்லணும் இவர் என்ன சொல்கிறார் பார்க்குறதெல்லாம் பிரம்மந்தான் கேட்குறதெல்லாம் பிரம்மந்தான் முகர்றதெல்லாம் பிரம்மந்தான் சுவைக்கிறதெல்லாம் அதுக்காக பண்ணிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை ஞானத்தினால இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றார் இல்லைன்னா நீங்க பா பசியன் ஸ்ன்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுஜன் குணன் எல்லா இந்திரிய காரியங்களும் பிரம்மந்தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி இருக்கே அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அர்த்தத்தில் இந்திரிய கிராம சம்யமஹா அயம் யமஹா இது சம்பரோக்தா இதற்கு யமஹா என்று பெயர் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரகாரை சம்பரோக்தஹா வித்வத் பிஹி சம்பரோக்தஹா இப்படி படிக்க சேர்க்கணும் அறிஞர்களால் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சரி இருக்கட்டும் எல்லாம் பிரம்மம் என்கின்ற ஞானத்தினால் இந்திரிய கூட்டங்களை கட்டுப்படுத்துவது தான் யமம் என்று பெரியோர்களால் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதான் விஷயம் என்ன பண்றது அப்படின்னா முகு முகு அபியசனீயா அடிக்கடி இதை நினைச்சு பார்க்கணும் நான் எதை சாப்பிட்றேனோ முகர்றேனோ எல்லாமே பிரம்மந்தான் ஓவரா சாப்பிட்டா அவஸ்தப்படுறதும் பிரம்மந்தான் அந்த அளவுக்கு இது வேணும் அதனால தான் முதல்லையே சொல்லியாச்சு வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்திரிய நி இருக்குன்னு இந்த இந்த ஜானி ஏதோ கொஞ்சம் ஏற்கனவே புலநடக்கம் இருக்கிறதுனால இவர் ஒன்றும் அனுபவிக்கப் போகிறதில்லை ஓரளவுக்கு அதை கூட இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கேன் ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் இருக்குது ராகத்வேஷவியுக்த ஈஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவியை ஆத்மா பிரசாதமதி கட்சி விருப்பு வெறுப்பு இல்லாம இந்திரிய விஷயங்கள்ல சஞ்சரிச்சா மனசு தெளிவாயிடுங்கிற இந்திரிய விஷயங்கள்ல சஞ்சரிக்கலாம் ஆனா ராகத்வேஷத்தோட சஞ்சரிக்க கூடாது ராகத்வேஷவியுக்தைஸ்து இந்திரியை ராகத்வேஷவியுக்தை இந்திரியை விஷயான் சரன் விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டு ஆத்மவசைஹி இந்திரியைகி ராகத்வேஷவியுக்தைஹி இந்திரியைகி மனசுக்கு வசப்படுத்தப்பட்ட இந்திரியங்களால் ராகத்வேஷத்திலிருந்து விடுபிடிக்கப்பட்ட இந்திரியங்களால் விஷயானு சரண் விஷயங்களில் சஞ்சரித்துக்கொண்டு இருக்கிறவன் விதேயாத்மான் விதேயாத்மான்னா என்ன அர்த்தம் நல்ல கண்ட்ரோல் பண்ணுறவன் அர்த்தம் விதிப்படி நடந்துக்கிறவன் தன்னுடைய மனசை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் அர்த்தம் பிரசாதம் அதிகச்சதி அவனுக்கு பிரசாதம் கிடைக்கிறது பிரசாதம்னா என்ன அர்த்தம் மனத்தெளிவு அடுத்த ஸ்லோகம் இருக்குது பிரசாதம் அதிகச்சதின்னா இது புளியோதர சக்கர பொங்கல்லாம் இல்லை பிரசாதம் பிரசாதம்னு சொன்னால் பிரகர்ஷேன சீததி நன்றாக நன்றாக மனசு கலங்கள் இல்லாமல் இருக்கு மானச சரோவரம் அப்புறம் பிரசாதே சர்வதுக்கான ஹானிரஸ்யோப ஜ ஜாயத்தை எல்லாம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கு எதுக்கு இதை சொல்கிறோம் இதுதான் அவர் யமகாங்கிற யமகாங்கிறது நீங்கள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே பிரம்மந்தான் எனக்கு இந்திரிய விஷயங்கள் எனக்கு ஒன்று பார்க்கணும்னோ கேட்கணும்னோ முகரணும்னோ தொட்டுணும்னோ சுவைக்கணும்னோ எதுலேயும் எனக்கு இச்சையே இல்லை என்ன சர்வம் பிரம்மமயம் ஆக இந்திரியங்களும் பிரம்மம் இந்திரிய விஷயங்களும் பிரம்மம் இந்திரியங்களை பயன்படுத்துறவனும் பிரம்மம் ஆகையினால இதை அபியாசம் பண்ணுறான் யாரு எதை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறான் யாரு எதை எப்படி எதனால் அனுபவிக்கிறது எல்லாமே ஒன்றாக இருக்க போது என்ன அனுபவிக்கதை அனுபவிக்கிறது அனுபவிக்கணும்னு ஒருத்தனும் இல்லையே அனுபவிக்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லையே எக்ஸ்பீரியன்ஸரும் பிரம்மம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வஸ்துவும் பிரம்மமாக இருக்கிற போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படி நினைக்கிறாயும் எல்லாம் இப்படி நினைக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவான் ஏதோ மர கண்டு நம்ம ஊரில் என்ன சொல்லுவான் ஏதோ இது லூஸுன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் நம்ம இங்கே விஷயம் தெரிஞ்சவன் தானே இப்படி நம்ம சொன்னோன்னு வச்சோங்களேன் இந்த சாஸ்திரத்தில் ஈடுபாடு இல்லாதவன்ட்டு நம்ம சொன்னோம்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது ஏதோ லூசு பைத்தியம் மாதிரி வளர்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் இங்கே அபியாசம் பண்ணணும் சர்வம் பிரம்மேதி விஜானம் அதனால இந்திரியங்களை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறது மாதிரி இங்கே வார்த்தையை தவிர எல்லாம் பிரம்மங்கிற அந்த அதை அபியாசம் பண்ண சப்தஸ்பரஷரூபரசகந்தாமே சுத்தியந்தாம் ஜோதிரஹம் விரஜா விக்திவாஹாணி அப்படி வேதத்தில் மந்திரம் இருக்கு இதெல்லாம் சந்நியாசம் வாங்கிறதுக்கு முன்னால பண்றது இதெல்லாம் இந்த இதெல்லாம் போகட்டும் எல்லாத்தையும் நான் வந்து எல்லா என்னுடைய மாசுகளை எல்லாம் நீக்கி நான் ஆத்மஸ்வரூபமாக ஆக உணர்கிறேன் விரஜா விபாப்மா பூயாசம் மாசற்றவனாக பாபங்கள் அற்றவனாக நான் ஆவேனாக இன்னும் நிறைய மந்திரங்கள் இதே மாதிரி வரும் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வாக் கிராணாமே கிராணமே சுத்தியந்தாம் இதெல்லாம் தூய்மை அடையட்டும் விரஜா விபாப்மா பூயாசம் சுவாஹா வேற விரஜா ஹோம மந்திரங்கள்னு பேர் மகாநாராயண விஷத்தில் வரும் கடைசியில் இந்த மந்திரங்கள் எல்லாம் இதில் எல்லாம் நான் வந்து இதெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் சுத்தமாயிடுத்து நான் இதில் அமிர்தம் ஆகிட்டேன் நான் இந்த சுரூபம் ஆகிட்டேங்கிறத அபாவனையில் சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இப்போ அடுத்தது என்னது நியமஹா யமஹா நியமஹா இவர் நியமஹாக்கு என்ன சொல்கிறார் பாருங்க சஜாதி யப் சீயிரீதி பரனந்த நியமா புதை நியமஹான்னா என்ன யமகா முடிஞ்சது நியமஹா பதஞ்சலியோட மதப்படி நியமகான்னு சொன்னா கொள்ளத்தக்க வேண்டியவைகள் ஐந்து அப்படி பார்த்தா யமஹா என்னது தள்ளத்தக்க தள்ளத்தகுந்தவைகள் ஐந்து கொள்ள வேண்டியவை இந்த லா கரெக்டாக போடுங்க கொள்ள வேண்டியவைகள் ஐந்து தள்ள வேண்டியவை்கள்கள்ந்து யமாகமக தள்ள வேண்டிய அஞ்சு படித்தாச்சு இப்போ கொள்ள வேண்டிய அஞ்சும் படிக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் பதஞ்சலியோட மதத்தில் என்ன சொல்லியிருக்கு யோகசூத்திரத்தில் சொன்னால் ஷௌச்ச சந்தோஷ தபாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாயஸ்வர பிரணிதானி நியமாக தப் ஷ சந்தோஷ தபியா ஒன்று ஒன்று விளக்கி சொல்றேன் ஷௌச்சம் சந்தோஷம் தமிழில் எழுதுறது ஷௌச்சம் சந்தோஷம் தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் சௌச்சம்னு சொன்னால் சுத்தமாக இருக்கிறது ஆக உடம்பு சுத்தமாக இருக்கிறது துணி சுத்தமாக இருக்கிறது நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது எல்லாம் சுத்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பொருளும்தான் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம்னு விட்டார சுத்தமாக இருக்கிறது ரொம்ப சௌகரியம் நிறைய சாமானு வச்சிருந்தால் தான் கஷ்டம் எல்லாம் டஸ்டெல்லாம் ஆகிடும் ஆனால் நம்ம சுத்தமாக இருக்கிறது நமக்கு சௌகரியந்தான் சௌச்சம் அதனால தான் அடிக்கடி குளிக்க சொல்கிறது அடிக்கடி ஸ்நானம் பண்ணுறது சன்னியாசிகள்லாம் நிறைய ஸ்நானம் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டால் சுத்தத்துக்காகத்தான் சௌச்சம் சந்தோஷம் மனசில் எப்போவும் திருப்தியாக இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் பண்ணுறோம் இல்லையா பிஸ்னஸ்லாம் அவனுக்கு போயிடுமோன்னு பயந்துண்டா அதெல்லாம் போயிடுமான் நான் அதான் தானே பண்ணுறோம் யாரோ என்ன பண்ணிவிட்டு போட்டோம் சந்தோஷம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் நமக்கு திருப்தி இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு சாப்பாடு இருக்கா துணி இருக்கா சௌரியமாக கொஞ்சம் இருக்கோமா போகிறோம் அதை இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்றும் ஆசைப்படுறது இல்லை அதெல்லாம் பார்த்தா அதுக்கு பின்னால் இருக்க பெரிய அரண்மனையை பார்க்குறோன்னு வச்சோங்க கூட பிரம்மாண்டமான அரண்மனையை பார்க்குறோம் அரண்மனையை பார்த்த உடனே இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அத்தனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவள் படுற பாடு எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு இந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டியான்னு கேட்குறதுக்கே நமக்கு போர் மோர்ன்னு இருக்கு இப்போ எல்லாத்தையும் பார்த்தோன்னு வச்சோங்கூட நமக்கு அதெல்லாம் நேரம் நேரம் அதில் போய்டும் எது இருக்கோ அதில் நமக்கு திருப்தி சந்தோஷம் சந்தோஷம்னு சொன்னால் திருப்தி மனோபாவம் போதும் என்கின்ற மனம் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதில் சந்தோஷம் இன்னொருத்தரை பார்த்து பொறாம கிடையாது ஷௌச்சம் சந்தோஷம் மன நிறைவு திருப்தி இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆரம்பமே தியானம் பண்ண போகிறவனுக்கு இதெல்லாம் தே இந்த லௌகிக்க வாழ்க்கையில் இருக்கிறது போறன்னு இருந்தால் தான் அந்த கிடைக்கும் போகத்தை தியாகம் பண்ணினா தான் யோக பிரயோஜனம் கிடைக்கும் ஆகையினால இந்த போகத்தில் எது போகும் ஏதோ மெயின்டெனது ஏதோ இருக்கிறது போகும் இதை காப்பாற்றுறதுக்கு இருந்த சரீரஸ்தி மாத்திர பிரயோஜனம் போகும் இந்த உடம்பை நடத்துறதுக்குள்ள இது தேவை இருந்தால் போகும் சந்தோஷா அப்புறம் தபா தபஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நாமளே நம்மளை வருத்திக்கிறது விரும்பி வடை நிறைய இருந்தாலும் எனக்கு அரை வடை போரும்ப்பா அப்படின்னு சொல்றதே தபஸ் தான் நிறைய இருக்குது வாஸ்தவம் தான் வடை பாயசம் இருக்கு எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க வாஸ்தவம் அதனால என்ன பண்ணுறதுனா எனக்கு இவ்வளவு போரும் அப்படின்னு சொல்லி நாம் சாப்பிட்டோம் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஓ வடை பாதி போகும் அப்படின்னு எழுதிவிடாதீங்க தபுன்னு சொன்னா நாம விரும்பி நம்மளை வருத்திக்கிறது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாம அற்றே தபத்திற்கு உரு தபஸ் சொன்னா கம்மியா சாப்பிடறது அனசனம் தபா சாப்பிடாம இருக்கிறதும் தபஸ்ஸு குறைவா சாப்பிடுறதும் தபஸ் ஏகாதசி விரதம் பௌர்ணமி விரதம் சோமவார விரதம் இதெல்லாம் இருக்கோமே இதெல்லாம் தபஸில் சேர்ந்து அப்புறம் இங்கேருந்து பழனிமலைக்கு பாத யாத்திரையாக நடந்து போகிறது தபஸ்ஸு ஆனால் சங்கராச்சாரிய சொல்வார் யசாசாஸ்திரம் தபா சாஸ்திரத்தில் சொன்னபடி தபஸ் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு பருப்பு சாப்பிடாதேன்னா பருப்பு சாப்பிடாமல் இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு தயிர் சாப்பிடாதேன்னா தயிர் சாப்பிடலை பதினஞ்சு நாளைக்கு இந்த சாதுர் மாச விரதமே அதனால் பால் சாப்பிடாது பால் சாப்பிடாமல் இருக்கும் அதெல்லாம் அந்தந்த சாக்கா விரதம் இதெல்லாம் நிறைய விரதங்கள்லாம் போட்டிருக்கலாம் அதெல்லாம் தபஸில் சேரும் ஷௌச்ச சந்தோஷ தபஹா அப்புறம் அடுத்தது சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னால் நமக்கு என் என்ன புஸ்தகம் இருக்கோ மகாபாரதமோ ராமாயணமோ படிக்கிறது அவங்கவங்க அவங்கவுங்க வேதத்தை ஓதுறதுன்னு அர்த்தம் சொல்லுவாங்க ஆகையினால் சாஸ்திரம் படிக்கிறது இப்போ இப்படி எல்லாம் நம்ம புஸ்தங்கள்லாம் படிக்கிறோமே சாஸ்திரம் படிக்கிறது திருக்குறள் படிக்கிறது அதெல்லாம் சுவாத்தியாயம் சுவாத்தியாயத்துக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் பதஞ்சலி ஜபம் ஓங்கார ஜபம் தஸ்ய வாச்சக பிரணவஸ்ததர்த்த பாவனம் இதெல்லாம் சூத்திரம் யோக சூத்திரங்கள் ஆக சாஸ்திரம் படிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி ஜபம் பண்ணுறது நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சிவாஜி நாராயண எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஜபம் பண்ணுறது எல்லாம் பண்ணணும் ஆக தூய்மையாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தவம் செய்ய வேண்டும் நான் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் அல்லது ஜபம் செய்ய வேண்டும் அல்லது போட்டுக்கலாம் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும் கடவுளுக்கு பூஜை பண்ணணும் மானசீகமாக பூஜை பண்றதுங்கிறது இருந்தாலும் வெளியில பாக்கியமாக பூஜை பண்றது ஈஸ்வர பிரனிதானம்னா ஈஸ்வர பூஜை இதெல்லாம் என்னது இதெல்லாம் நியமங்கள் இவர் இங்கே சொல்றாரு பாருங்க நியமங்கிறது இது சாஸ்திரத்தில் பதஞ்சலியோடதுல இருக்கு இப்போ நம்ம அஞ்சும் பத்து பார்த்துட்டோம் அகிம்சா சத்திய அஸ்தே அபரிகிர பிரம்மச்சரியம் அப்புறம் வந்து சௌஜ சந்தோஷ தபஸ்வாத்தியாயஸ்வரிதானம் இதெல்லாம் இந்த பத்து இருந்தாலே நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை ஏற்படும் இந்த ஸ்லோகத்தில் இங்கே அவர் சொல்றது நியமம் என்னதுன்னா சஜாத்தீய பிரவாக விஜாத்தீய திரஸ்கிருதி நியம பரானந்தா நியம சஜாத்தீயப் பிரவாகனா ஒரே விறத்தியை ஒரே விஷயத்தை பற்றின விறத்தி மனசில் ஓடிட்டுருக்கணும் அஹம் பூர்ணோஸ்மி அஹம் சுத்தோஸ்மி அஹம் முக்தோஸ்மி அஹம் ஸ்தூல சூக்ம காரணசரீராத் வத்திரிகா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அந்த ஆத்மாவனுடைய லக்ஷணங்களை மாற்றம் நினைக்கிறது ஒரே எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது நான் சொல்றேன் ஒரு பொருளை பற்றிய எண்ண ஓட்டம் ஒரு பொருளை பற்றிய எண்ண ஓட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் அதுக்கு வந்து சஜாத்திய விற்பி பிரவாககான்னு பேர் ஆனா இவர் விற்த்திங்கிற பதத்தை எடுத்துட்டு சஜாத்திய பிரவாகிறார் ஒரே விஷயத்தை நினைக்கிறது அம்பாளை தியானம் பண்ணுன்னா என்ன பண்றது அம்பாள்னா என்ன மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி வனஜாட்சி நீலாயுதாட்சி அப்படியே வரிசையாக காந்திமதி சொல்லிகிட்டே முருகன் நினைச்சா திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்ற முருகன் திருவேரகம் முருகன் சுவாமி மலை இப்படி எல்லாம் திருத்தணி முருகன் முருகனான்னு நினைக்கிறது அதெல்லாம் சஜாத்திய விறத்தின்னு பேர் ஒரே விஷயத்தை பற்றினா என்ன சஜாத்தியம்னா என்ன அர்த்தம் கு ஒரே ஜாத்தின்னு அர்த்தம் ஒரே ஜாத்தின்னா என்ன அர்த்தம் ஒரே ஜாத்தின்னா ஐயர் சட்டியார் கவுண்டரெல்லாம் இல்லை ஒரே ஜாத்தின்னா ஒரு பொருளை பற்றிய அதை பற்றின குரூப் அந்த குரூப்பே நினைக்கணும் ஆத்மா பூர்ணஹா ஆத்மா சுத்தஹா இப்பெல்லாம் நிறைய படித்தோம் இல்லையா அந்த ஸ்லோகத்துல எல்லாம் அதை ஆத்மா பூர்ணஹா ஆத்மா சுத்தஹா ஆத்மா நித்தியா ஆத்மா சத்தியா ஆத்மா நிர்வீகாரா ஆத்மா நிராகாரகா என்னெல்லாம் லக்ஷணங்கள்லாம் சொல்லியிருக்கோ அதையே நினைக்கிறது பெரு சஜாத்திய விற்பி பிரபாக ஒரே விஷயத்தை பற்றிய எண்ண ஓட்டம் அப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும் பால்காரனுக்கு பணம் கொடுத்தோமா இல்லையா மறந்து விழித்து ஞாபகம் வருதுன்னு வச்சோங்க கூட நான் ஏதோ பால்காரன் அதெல்லாம் சொல்கிறேன் எல்லாமே இப்போ ஆன்லைனில் எல்லாமே என்னால் வந்து அதுக்கு அனுப்பிச்சோமா இல்லையா இதை பண்ணினோமா இல்லையா திடீர்னு இங்கே படிக்கிற போது நானும் கொஞ்சம் இழுக்கிறேன்னு வச்சோங்கூடேன் திடீர் நீங்கள் இந்த பக்கம் அந்த பேஜை அந்த பக்கம்லாம் திருப்பி ஏதோ பண்ணிட்டு அந்த புத்தகத்தை பார்க்க வேறு ஏதோ பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் விஜாத்தீயம் அது காப்போ சிட்டான விஷயம் விஜாத்தியம்னா எந்த பொருளை நாம் நினைக்கணுமோ அந்த பொருளை விட்டுட்டு வேற எண்ணத்தையோ நினச்சுன்னு இருக்குது முருகனை போய் நினைன்னா அந்த கோயில் அரியர் வந்து சரியாகவே பூஜை பண்ணலை முருகன் கோயிலுக்கு போனால் தூக்கி எரிஞ்சுட்டார் விபூதியை அப்படின்னு ஏதோ ஒன்று எல்லாம் ரூவா எல்லாம் புடுங்கின்னு விட்டார் இனிமேல் நான் பழனி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் இப்படிலாம் என்னத்தையாவது நினைக்கிறது இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்களே நல்லதெல்லாம் சொல்ல எப்படாதா அப்படின்னு வேறு என்ன சொல்லலாம் உடனே அந்த ஐயர் நல்லா பண்ணினார் அதை செஞ்சார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லுங்கோ அங்கே அதிரசம் விற்றாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இனிமேல் போனால் அந்த இடத்துக்கு போனால் யாராக போனால் என்ன பழனி நான் பழனிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன நிஜமாவது பழனிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன சுவாமிஜி ஒன்று காரியம் பண்ண முடியுமா என்னதுன்னு நான் என்னவோ முருகன்ட்டு இருந்து எதாவது சுரண்டிக்கு ரெண்டி வீபூதி கேட்பாங்கன்னு நினச்சேன் வீபூதி கேப்பாங்க கொய்யாப்பழம் சின்னதாக வரும் நல்லா இருக்கும் அந்த ஊரில் வேற எங்கேயும் கிடைக்காது அந்த கொய்யாப்பழம் முடிஞ்சால் ஒரு ஐம்பது கொய்யாப்பழம் வாங்கிட்டு வாங்க சாமியார் இப்போ நான் வந்து பழனிக்கு போனால் எனக்கு என்ன ஞாபகம் வரும் இப்போ புரிகிறதா அவங்களுக்கு இஜாதீய விற்த்தின்னு இப்போ நம்ம படிக்க வேண்டியது என்னது அபரோக்ஷானுபூதி அப்போ அதை பற்றியே நான் பாட்டு யம நியமத்தை பற்றியே பேசின்ட்டு போனால் சஜாதீய விற்த்தி இதெல்லாம் வந்து கொய்யாப்பழக்கதைக்கு போய் இது பண்ணி அட்லீஸ்ட் பஞ்சாமிரதமாக சொல்லப்படாது பழனியில் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி அதையாக சொல்லப்படாதா அங்கே கொய்யாப்பழம் அது சகப்பு ராசியாக வேற சின்ன சின்னதாக வேற இருக்கும் நிஜமாதான் நான் சொல்கிறதுலாம் கரெக்டு அது அங்கதான் கிடைக்கும் அது பர்டிகுலர் சீசன்ல தான் வரும் நான் நிஜமாவே வாங்கணும்னு கேட்க போனேன் கடைசியில சொன்னா அது இப்ப இல்ல அதுக்கு சீசன் இன்னும் மூணு மாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு சீசன்ல வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அந்த சீசன்ல பார்த்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க நம்ம அங்க போறோம்னு சொன்ன கொய்யா பழம் சொல்லிவிட்டாங்க போயிட்டு போறது நம்ம டாபிக் வரும் சஜாத்திய விற்பி பிரவாக விஜாத்திய விற்பி திரஸ்கிருதி விஜாத்திய விற்த்தி நிவத்தி பூர்வக சஜாத்திய விற்பி பிரவாக தியானம் அப்படின்னு தியானத்துக்கு லட்சணம் அதாவது அப்பப்போ வேற தேவையில்லாதெல்லாம் வருமா வேற எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்போ தான் எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமா அதை நினைக்க முடியாது எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான் வரும் ஆனால் அதை நீக்கி நீக்கி இது நினைக்கணுமா பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணணுன்னா ஜீவ பிரம்ம பேதம் தோணும் வேதாந்தம் படிக்கிற வரைக்கும் கூட இந்த ஜீவநாத பிரம்மநாத தினம் தெரிஞ்சிருக்காது ஆக என்னால் என்னென்ன பேதமாக இருக்குமோ ஒரு வேடை இந்த ஜீவேஸ்வரன் விழுந்து விழுந்து சொல்கிறார் ஜீவேஸ்வரனும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிறாங்க ஒருவேளை வேறையாக இருந்துட்டா இப்படி எல்லாம் ஞாபகம் வரும் அந்த விஜாத்திய திரஸ்கிருதிகி விஜாத்தியத்தன் திரஸ்கிருதிகின்னு அர்த்தம் திரஸ்காரம் பண்ணுறது நீக்கிறது அந்த தேவையில்லாத எண்ண ஓட்டத்தை நீக்கி தேவையான எண்ண ஓட்டத்திலேயே மனசை வைக்கிறது எந்த விஷயத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை குறிச்சே அதோட சம்மந்தப்பட்டதையே நினைக்கணும் அதுக்கு மாறானதை நம்ம நினைக்கக்கூடாது விஜாத்திய திரஸ்கிருதி அதுதான் நியமங்கிறார் இவர் சாதாரணமாக இது தியானத்துக்கு சொல்கிறது இவர் என்ன சொல்கிறார் இது நியமத்துக்கு சொல்கிறார் அந்நியமாகி அதல்லவோ நியமம் இதையே பண்ணணும் அதை நீக்கணும் அதை நீக்கின்றே அது வரந்த அந்த எண்ணம் வரும்போது அதை நீக்கி நீக்கி முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் சர்வம் பிரம்ம சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் நாமரூபம் மிச்சியா இப்படியே இதை பண்ணி நாமரூபங்களை பற்றி நினைக்காம சத்தையே நினைக்கணும் சச்சிதானந்தத்தையே தியானம் பண்ணணும் அதுக்கு பேர் நியமஹா அதாவது சஜாத்திய பிரவாகஷ்ட பிரவாக விஜாத்திய திரஸ்கிருதி பூர்வக அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் விஜாத்திய திரஸ்கிருதி பூர்வக விஜாத்திய பிராக்கெட்ல விரத்தி போட்டுக்கணும் விஜாத்திய விற்த்தி திரஸ்கிருதி பூர்வக சஜாத்திய விற்பி பிரவாக நியம அதுதான் நியமம் சரி என்னாச்சு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா பரானந்தா ஆனந்தம் மேலான ஆனந்தம் இதனால உண்டாகும் மனசுல ஒரே தெடி ஆனந்தமாக தான் இருக்கும் எப்பவுமே அப்படின்னு வருச்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமா இருக்கும் பரானந்தா சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னா புதைஹி நியமாத்து கிரியத்தே இதனால எப்போ இந்த பரானந்தத்தை அடையணும் இந்த மேலான ஆனந்தத்தை அடையணும்னா மனசில் எப்போ பார்த்தாலும் இந்த தியானம் பண்ணி பண்ணி பழகி இந்த தியானம் இந்த அந்த இந்த நியமத்தை பண்ணி பண்ணி பழகினா ஒரே ஆனந்தமாக இருக்கும் மனசுக்கு அந்த ஆனந்தம் ஒப்புயர் வற்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது ஸ்வரூப ஆனந்தத்தை தியானம் பண்ணுறதுனால மனசில் ஏற்படுற ஒரு ஆனந்தம் இருக்கு அந்த ஆனந்தம் மித்தியாதம் ஸ்வரூபானந்தம் சத்தியம் ஆனால் ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்க முடியாது அந்த ஸ்வரூபானந்தத்தை தியானம் பண்ணுறதுனால மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அந்த ஆனந்தம் இருக்கிற ஆனந்தத்திலேயே உயர்ந்ததாக வேதம் சொல்கிறது சயேகோ பிரம்மண ஆனந்த சயஷயம் புருஷே எஸ்யே சயேகா ஆக சாஸ்திரம் அது நன்றாகவே வர்ணனை பண்ணி சொல்லியிருக்கு தைத்திரிய உபநிஷத்தில் புதைஹி நியமாத்து கிரியத்தே புதைஹினா அறிஞர்களால் நியமாத்துனா அநர்த்தம் விடாமல் இடைவிடாமல் கிரியத்தே செய்யப்படுகிறது இந்த நியமத்தை நியமமா பண்றாங்களாம் நியமத்தை நியமமா அறிஞர்கள் பண்ணுகிறார்கள் விடாம இதையே பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெரியவங்கள்லாம் மகான்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவுமே பிரம்மத்தை தியானம் பண்ணுகிறார்கள் பிரம்ம வதிரிகமானத நினைக்கிறதே இல்லை அதெல்லாம் விட்டு விடுகிறார் அறிஞர்களால் இடைவிடாமல் நியமத்துடன் இது கடைபிடிக்கப்படுகிறது ஏதாவது நியமம்னு சொன்னால் ரொம்ப டிசிப்ளினோட ரொம்ப கட்டுப்பாட்டோட இது கடைபிடிக்கப்படுகிறது அறிஞர்களால் இது மிகவும் கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்கப்படுகிறது உதயகி நியமாத்து கிரியத்தே सद्यो मोक्षमयो மக்தூ சோ மோஷமோய சிதாத்மத்லோகனாத் தியாகோஹி மகதாம் இங்க தியாகத்தை பத்தி சொல்றார் தியாகம்னா நம்ம என்ன படிச்சோம் தியாகம்னா விடுறதுன்னு அர்த்தம் விடுறதுன்னா எதை விடுறது காசிக்கு போய் இழந்த பழுத்தை விடுறாங்க இந்த காசியில வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எது ரொம்ப அபிமானமா இருக்கோ அதை விட்டுடுங்கன்னா பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தா சொல்லுவாங்க இது வழக்கமா இப்படி சில பேர் சொல்றது உண்டு அதனால விடுறது எதை விடுறதுனா விடுறதுன்னு சொன்னா ஒரு ஒரு காய் விடணும் ஒரு பழம் விடணும் ஒரு பூவா ஏ இலை பாருங்க எதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோமோ ஒரு இலை ஒரு காய் ஒரு பழம் விடணும்னு சொன்னான் அதனால என்னென்னா எந்த காய நம்ம கொய்யா இலையை விட்டேன்னா கொய்யாலை சாப்பிடணா இருக்கான் கொய்யா இலையை விட்டேன் அப்படின்னா அப்புறம் இலந்த பழத்தை விட்டேன் அதுவும் ரொம்ப கிடைக்கிறதில்ல இலந்த பழத்தை விட்டேன் அப்புறம் காயில் விடுறது வந்து பெரும்பாலும் கொத்தவரங்காய் கொத்தவரங்காயை விட்டேன் வழக்கமாக இப்படி விடுறதுங்கிறது காசியில் போனால் விடணும்னா என்னது காசினா ஞானம் அறிவு வந்ததுன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட வேண்டியது தான் ஆனால் அது ஏதோ கொஞ்சம் விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை வச்சுன்னு இருக்காங்க தியாகஹான்னு சொன்னால் விடுதல்னு அர்த்தம் அது இடத்த பொறுத்து சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் அம்மாவையே சார்ந்துருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறோம் அம்மாவை விட்டு விலகிறோம் அம்மாவை விட்டு விலகி தரையில் நடக்க ஆரம்பிக்கிறோம் தரையில் தவழ ஆரம்பிக்கிறோம் அப்புறம் தவளிறத விடுறோம் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கட்டுமா அதுக்கப்புறம் வந்து நடவண்டியை வச்சுக்கிட்டு தள்ளிண்டே போகிறோம் அப்புறம் அதையும் விடுறோம் தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு என்ன விட கிளாஸையே விடுறேன்னு வச்சோம் அப்புறம் தியாகே நைகே அமிர்தமான சுடுறதுதான் அப்படியே நீங்கள் வரிசையாக விட்டே போங்க கடைசியில் யார் எதை விட போகிறீங்கன்னு தெரியாது ஆனால் பொதுவாக என்னதுன்னா விடுறது விடுறதுன்னு சொல்லிகிட்டே வரோம் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்புறம் பள்ளிக்கூடத்தை விடுறோம் எதுவுமே என்ன சொல்கிறது எங்கள் குரு சொல்லுவார் என்டர் க்ரோ கம் அவுட் நுழை வளரு வெளியில் வந்துடும் எப்படி இந்த செடிக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு இது போட்டு வைக்கிறோம் அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அதை எடுத்துட்றோம் இல்லாட்டி அதுவே அடைஞ்சலாக போயிடும் மரத்துக்கு அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழையரும் பக்குவப்படுறோம் பக்குவப்பட்ட பிறகு அதுலேருந்து அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுறோம் அதே மாதிரி மரத்துலையும் அப்படித்தான் நல்ல காயின்னா இப்போ பாருங்கள் வில்ல காயெல்லாம் நிறைய விழுந்துருக்கு என்னாச்சுன்னா தியாகம் பண்ணி கொடுத்தது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தேங்காயும் கொ கொப்பரை தேங்காய் ஆகிடுறது அது விட்டு விடுறது இவர் ஒரு தியாகம் சொல்கிறார் கடைசியில் நம்ம சொல்கிற தியாகம்னா சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளே கதின்னு வந்து கடவுள் குரு சாஸ்திரம் மூணுக்கிட்ட சரணாகதி பண்ணுறோம் எனக்கு வேண்டாம் அம்மா அப்பா வேண்டாம் மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் உற்றம் உற்றார் சுற்றம் வேண்டாம் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன் சாவுக்கும் போக மாட்டேன் எதுக்கும் நான் போக போகிறதில்லை எல்லாத்தையும் விட்டாச்சு இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரேடியாக போகணுமே ஆகையினால் நான் இப்போவே எல்லாத்தையும் விட்டு பழகிறேன் தியாக அப்புறம் முக்கியமாக தியாகம் பண்ண வேண்டியது எல்லாம் தியாகம் பண்ணுறேன் தியாகம் பண்ணுறேன் அதெல்லாம் நான் விட்டுவிட்டேன் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா எங்கே விட்டீர் உள்ளே வச்சின்னு இருக்கீர் விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு நான் பெரிய பதவியில் இருந்தேன் அந்த பதவியவே விட்டுவிட்டேன்னா ஆகும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அப்போ விட்டுவிட்டேங்கிற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆகையினால்தான் நம்ம அதை அந்த மகாபாரத ஸ்லோகம் தியஜ தர்மம் அதர்மஞ்ச உபே சத்யான்றிதே தியஜ உபே சத்யான்றுதே தியக்துவா ஏன தியஜசி தத்யஜ ஆக முதல்ல அதர்மத்தை தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால விடணும் அப்புறம் வந்து பொய்ய உண்மையை பேசுறதுனால விடணும் தியஜர்மம் அதர்மஞ்ச தியஜர்மம் இதெல்லாம் மகாபாரத ஸ்லோகம் தியஜ தர்மம் அதர்மஞ்ச ஞாபகம் வச்சுக்கணும் அதர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை பண்ணணும் தர்மத்தையும் விடணும் அப்புறம் பொய்ய விட்டுட்டு உண்மையை பேசணும் அப்புறம் உண்மையையும் விட்டுடணும் பேசாமல் இருக்கணும்னு அர்த்தம் உபே சத்யான்றதே தியஜ அப்புறம் நான் இதெல்லாம் விட்டுட்டேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அகங்காரம் இருக்கு நான் முந்தி இதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன் அப்புறம் விட்டுட்டேன் நான் நிறைய பணம் சம்பாதித்தேன் அப்புறம் பணத்தை எல்லாம் விட்டுவிட்டேன் எல்லாத்தையும் பண்ணினே விட்டுட்டேன் அப்போ அந்த அகங்காரம் ஒன்று இருக்குது நான் வந்து அதை அனுப அதை சம்பாதிச்சேன் அப்புறம் அதை நான் விட்டேன் அப்படிங்கிற அபிமானத்துக்கு காரணம் என்ன அந்த அகங்காரம் இருக்கு அதை விடணுமா தியஜர்மதர்மச்ச உபே சத்தியான்றதே தியஜ உபே சத்தியான்றதே தியக்துவா ஏன தியஜசி தத்யஜ எதனால எல்லாத்தையும் விட்டையோ அதை விடு அப்படின்னா அகங்காரம்னு அர்த்தம் ஏன அகங்காரேன தியஜசி எந்த அகங்காரத்தினால எல்லாத்தையும் விட்டையோ அந்த அகங்காரத்தையும் விட்டுடு யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் ஆகத் தியாகாங்கிறதுக்கு விடுறதுன்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்லோகத்தில் இப்ப நம்ம இந்த ஸ்லோக நூத்தி ஆறாவது ஸ்லோகத்துல நாமரூபத்தை தியாகம் பண்ணு அகங்காரத்தை தியாகம் பண்ணுன்னு கூட சொல்லலை எல்லா நாமரூபத்தையும் தியாகம் பண்ணு நீ பாக்கிற பதார்த்தத்துல இருக்கிற எல்லா தனித்தன்மையையும் தியாகம் பண்ணு பார்க்கிற பதார்த்தத்துல இருக்கிற தனித்தன்மை அப்ப நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா இதுல அஞ்சு அம்சம் இருக்குன்னு சொன்னேன் அதாவது இதில் என்ன இருக்குது ஒரு வடிவம் இருக்குது ரூபம் அப்புறம் நாம அப்புறம் வந்து அஸ்தி பாதி பிரியம்னு சொன்னேன் இருக்கிறது அப்புறம் வந்து அது புலப்படுகிறது விளங்குகிறது அப்புறம் அது எனக்கு பிரியமாக இருக்குது ஆக இதில் என்னத்தை தியாகம் பண்ணணும்னா நாம ரூபத்தை தியாகம் பண்ணணும் எதை தியாகம் பண்ண முடியுமோ அதை தியாகம் பண்ணணும் எதை தியாகம் பண்ண முடியாதோ அதுதான் அது யாருதுன்னா என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மாவ தியாகம் பண்ண முடியாது அநாத்மாவைத்தான் தியாகம் பண்ண முடியும் இதுக்கு பிரமாணம் வந்து ஈஷாவாஸ்ய உபனிஷத் ஈஷாவாஸ்யம் இது சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்தியாம் ஜகத்து தேனத்தியக்தேன புஞ்சீதா தேனத்தியேன புஞ்சீதாகனா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக புரிந்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தன்மையை தியாகம் பண்ணணும் இந்த பேதத்யாக தியாகம் பண்றது பேதத்யாகம் பண்றது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நிறைய அகங்காரம் இருக்கா இல்லையா இப்ப நீங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம் ஒரு ஒருத்தருக்கும் நான் எண்ணம் இருக்கு இல்லையா இந்த நான் எண்ணம் சத்தியமா ரெண்டு நான் இருக்கு உண்மையான நான் ஒரு எல்லாருக்கும் பொதுவான நான் தனித்தனி நான் ஒன்று இருக்கு நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் ஆ நம்ம எல்லாருக்கும் பொதுவான நான் ஒரு நான் இருக்கு அதுதான் சைத்தன்யம் அப்புறம் நான் ஒரு ஜீவாத்மாங்கிற அந்த நான் தனித்தனியா எல்லாருக்கு இருக்கு இந்த ஜீவாத்மத்துவத்தை தியாகம் பண்ணணும் அதுதான் நான் எனது தியாகம் பண்ணுறது ரெனன்ஷியேட் பண்ணுறது அதுங்கிற அர்த்தத்தில் சொல் ஸ்லோகம் பாருங்கள் சிதாத்மத்வ அவலோகநாத் முதல்ல நூற்றி நாலா ஸ்லோகத்தில் சொன்னார் சர்வம் பிரம்மேதி விஜானாத்துன்னர் சர்வம் பிரம்மேதி விஜானாத்துனர் அதனால அதை பண்ணணும் நார் சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார் சிதாத்மத்வ அவலோகநாத் இந்த உணர்வு ஆத்மாவில் அனைத்து உயிர்களிலும் இருக்கிற ஆத்ம தத்துவத்தை உணர்வு தத்துவத்தை சிதாத்மத்துவ அவலோகனாத் அவலோகநாத்னா கவனிப்பதன் மூலம் அர்த்தம் சைதன்யத்தை கவனிப்பதன் மூலம் சைத்தன்ய ஆத்மஸ்வரூபத்தை கவனிப்பதன் மூலம் பிரபஞ்ச ரூபத் தியாக பிரபஞ்சத்தை தியாகம் பண்ணணும் இதம் சர்வம் ஈஷா வாசியம் எல்லாமே பிரம்மந்தான் அப்படிங்கிற எண்ணம் ஏன்னா எல்லா பதார்த்தங்களையும் இருக்கிற சத்தா ஸ்பூர்த்தி சத்தான் தூய இருப்பு அதை மாத்திரம் கவனி மற்றதுல இருக்கிற மற்ற நாம ரூபங்களை எல்லாம் தியாகம் பண்ணு பிரபஞ்ச ரூப தியாக சரி அந்த தியாகம் தான் இங்கே தியாகம் நான் சொன்னேங்கிற நான் சொன்ன தியாகம் இதுதான் யமஹா நியமஹா தியாகா சரி இந்த தியாகத்துக்கு என்ன இது கேள்விப்பட்டதே இல்லை இப்படி நீங்கள் சொல்கிற தியாகம் புதுசாக இருக்கேன் ஏதோ தனத்தியாகம் அந்த தியாகம் இந்த தியாகம் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் சாதாரணமாக தியாகம்னு சொன்னால் வஸ்துவை பொருளை கொடுக்குறது ஒரு பொருளை கொடுக்குறேன்னு வச்சோ கூட அது என் கையை விட்டு போகிறது அக்னியில் ஹவிஸ தியாகம் அக்னிக்குள்ளே ஹவிஸ தியாகம் பண்ணுறோம் அது போடுறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் நாம் ஒருத்தர்கிட்ட வந்து கையில் தட்சிணை கொடுக்குறோம் ப பணம் கொடுக்குறோம்னு சொன்னால் சொல்கிறோம் என்னுடையது அல்ல இது உனக்குன்னு சொல்கிறோம் இங்கே என்னுடையது உன்னுடையதே கிடையாது என்னுடையது உன்னுடையதுங்கிறதையே தியாகம் பண்ணுறோம் நானாவது நீயாவது ரெண்டையும் தியாகம் பண்ணுறோம் சரி இந்த தியாகம் தான் என்ன சொல்கிறார் இங்கே பெரியோர்களால் பூஜிக்கப்படுகிற தியாகம் இதுவே ஆகும் தியாகம் இதுக்கு மேலே தியாகம் கிடையாது ஆகா மகதாம் பூஜ்யா தியாகா தியாகா மகதாம் பூஜ்யா தியாகமானது மகான்களுடைய பூஜைக்குரியதாக இருக்கிறது மகான்களுடைய பூஜைக்குரியதாக இருக்கு பூஜைக்குரியதாக இருக்கிறதுனா போற்றுவதற்குரியதாக இருக்கிறது தேன்தெக்தேன புஞ்சி தாகா மகதாம் பூஜ்யா தியாகோகி மகதாம் பூஜ்யா என்ன சொல்றாருனால என்ன பிரயோஜனம் எதா சத்யா மோக்ஷமயா உடனே மோக்ஷம் இதெல்லாம் மோக்ஷங்கிறது எங்கே இருக்கு பந்தம் வந்து அத்தியஸ்தமா இருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு பந்தத்தை நீக்கினவுடனே மோக்ஷம் தெளிவாக விளங்குறது ஆஹா நாமரூப தியாகம் பண்ணுறது தான் மோக்ஷங்கிறார் சத்யா உடனே மோக்ம் இறந்து போன பிறகு பின்னால் மோக்ஷம் இல்லை இப்போ நான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் விஷ்ணு சஹசிரநாமத்தை ரொம்ப இல்லை விஷ்ணு சஹசிரநாமத்தை இருபத்தி நாலு லட்சம் தடவை சொல்லியிருக்கேன் பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுப்பார்னு நம்பின்னு இருக்கேன் நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா இவ்வளவு சஹசிரநாமம் சொல்லியிருக்கேனோ இல்லையோ கொடுப்பார் எனக்கு பெருமாள் கொடுத்துடுவார் ஏ சிவபக்தனை விடப்படாத விடலாமா அவரும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ நான் எவ்வளோ நூற்றி எட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் நான் வந்து யாத்திரை பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இறைவன் எனக்கும் முக்தி அருள்வாருங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கேன் அப்போனா இதெல்லாம் என்னது வருங்கிற எண்ணம் கடவுள் எனக்கு முக்தியே கொடுப்பாருங்கிற முக்தி இங்கே என்ன சொல்லிட்டுருக்கோண்ணா மோக்ஷம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது ஹீரன் நௌ அப்படிங்கிறாங்க ஹீரன் நௌ அப்படின்னா என்ன இகச்சேத் அச சத்தியம் அஸ்தி இப்பவே இருக்கு நீ பண்ண வேண்டியது அறிவால் அடைய வேண்டியது முக்தியை அறிந்து கொள்ள வேண்டும் முக்தியை அடைய முடியாது முக்தியை அறிந்து கொள்ள வேண்டும் முக்தியை அடைய முடியாதுங்கிறது அத்வைத தத்துவம் நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே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 परापरमे ओम हरि பராப்பமே ஓகே ஹரி ஓம் ஆதிகுநாமி